उपासनाश्रुतो जाते वर्तते மோ अतो காணியம் Ajati jajate kinchit அஜாதிசம்திச்சி சமந்த கௌடபாதாச்சாரியர் அத்வைதத்த சித்தாந்தம் பண்ணுவதற்காக இந்த பகுதியை விசேஷமாக விளக்கி சொல்லியிருக்கிறார் ஜீன் அதாவது சாதகன் சாதகனாக தன்னை கருதிக்கொண்டிருக்கிற ஜீவன் பிரம்மம் தோற்றத்தில் இருப்பதாக கருதி பிறகு தோற்றத்துக்கு வராத நிலையை அடைய வேண்டும் என்று கருதி அதை வழிபடுகிறான் வழிபடுவது குற்றமல்ல வழிபாடுதான் மோட்சத்தை கொடுக்க வழிபடுறதுன்னா என்ன அரிசம் இங்கே தியானம் அர்ச்சம் உபாசனை ஆஹ் துவைத்த உபாசனையை நம்ம கண்டனம் பண்றதில்லை துவைப்ப துவைத்த உபாசனையே பரமபுருஷார்த்த சாதனம் அப்படின்னு நினைக்கிறத தான் நாம் கண்டனம் பண்ணுறோம் அது வந்து சித்த சுத்திக்கு சித்த ஏகாகிரத்தைக்கு சாதனம்னு தான் புரிஞ்சிக்கணுமே தவிர அதுக்கப்புறம் வேதாந்த விசாரம் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது வேதாந்த விசாரம் பண்ணி அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தை அடையணும் உபாசனையே அல்டிமேட் கிடையாது அதை புரிய வைக்கிறதுக்காகத்தான் இங்கே கௌடபாதாச்சாரியார் நிறைய பிரயத்தனம் பண்ணி உபதேசம் பண்ணுகிறார் இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் நநிரோதோ நஜோபத்தி நபத்தோ நஜசாதகா எல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம வைத்தத்ய பிரகடனத்தில் பார்த்தோம் நினச்சா சாதகான்னார் சாதகனாவது ஒன்றாவது அப்படி சொன்னார் அதெல்லாம் கூட கஷ்டப்படுத்தி ஏதாவது கஷ்டப்பட்டு அர்த்தம் இன்டர்பிரட் பண்ணிவிடலாம் அப்படி எந்த வகையிலையும் தப்பாக இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு அவர் இடம் கொடுக்கறதில்ல அந்த நிலையை அடைந்து விட்டால் உற்பத்தி இல்லை அப்படின்லாம் சொல்லிடக்கூடாத ஆகவே நான் வந்து கடவுளாக ஆகணும் அதுவரை நமக்கு ஒரு வாக்கியம் இருக்குது எத் பாவயத்தி இந்த வாக்கியம் இருக்குது எதை நீ எண்ணுகிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய் இது மனசுக்கு சொல்லப்பட்ட விஷயம் மனசு எதை எண்ணுகிறதோ அதுவாக ஆகிறதுங்கிறது நமக்கு தெரிகிறது பழக்கத்திலையும் தெரிகிறது சார்ந்ததின் வண்ணமாவது மனம் ஒரு வெள்ளத்துணியை எந்த சாயத்தில் போட்டு முக்குறோமோ அது அந்த சாயத்தை எடுத்துக்கொள்ளுகிறது சாயத்தை எடுத்துக்கொள்ளுகிறது இதெல்லாம் நாம் படிச்சிருக்கோம் ஆகையினால பிரம்மத்தையே நினச்சின்னு இருந்தால் நீ பிரம்மன் ஆயிடுவேன் அதுக்கு வேறு இந்த புழு பிரமரக்கீட்டன் நியாயமெல்லாம் சொல்லி அந்த குழவி வந்து சின்ன குழவி இருக்கேன் அந்த அது வந்து நினச்சி நினச்சி தன்னோடய தாய் குளவியை நினச்சி நினச்சே குளவியாக மாறிடுவான் அது பிரமரக்கீட்டன் நியாயம்னு பேர் இறைவனை எண்ணுபவன் இறைவனாகவே ஆகிவிடுகிறான் அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆகையினால அது வாஸ்தவம் அல்ல உண்மையிலேயே நீ உன்னை அப்பிரம்மனாக நினைச்சுனுட்ட அப்புறம் பிரம்மன் நீ நினைக்கிற ரெண்டுமே தப்பு இந்த கருத்தை ஸ்திரம் பண்ணணும் இதுக்காக தான் ஆரம்பிக்கிறார் அவர் ஆகவே அவன் கிருபணன்னு சொல்லிவிட்டார் அல்பன் பரிதாபத்துக்குரியவன் இன்னொரு பாஷையில் சொல்லணும்னா தீனத்துவம் மகான்கள் அவனை வந்து பரிதாபத்துக்குரியவனாக நினைக்கிறார்கள் பாவம் இப்படி மாட்டினுட்டானே இதில் போய் உபாசனையில் போய் சிக்கினுட்டானேன் அதையே பரமபுருஷார்த்தம்னு நினைக்கிறானே உபனிஷத்தினுடைய தாற்பயம் இதுதான்னு நினச்சுனுட்டானே உபனிஷத்தினுடைய தாத்பரியம் இதுதான் அப்படின்னு அவன் நினச்சதுனால அவன் வந்து பிறர் இறக்கப்படுவதற்குரியவனாக ஆகிவிட்டான் கிருபணத்துக்கு கிருபணனுக்கு இப்படி ஒரு அர்த்தம் அதனால்தான் அர்ஜுனன் சொன்னான் இல்லையா மற்றவங்க பார்த்து என்னை இறக்கப்படும்படியான ஒரு நிலையை நான் அடைஞ்சுட்டேனே அது அர்த்தம் கிருபணனுக்கு நிறைய அர்த்தம் சொல்லிகிட்டு நானே அப்படின்னு நம்பர்லாம் போட்டுக்கலை நம்ம அப்படி வரேன் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை அர்த்தம்னு சொல்லியிருக்கேன் பிறரால் பரிதாபப்படுவதற்குரியவனாக அவன் அர்ஜுனன் கூட கார்ப்பண்ணிய தோஷம்னு சொன்னால் மற்றவங்களாம் என்னை பார்த்து இறக்கப்படும்படியான ஒரு சூழ்நிலையை நான் அடைஞ்சுட்டேனே அப்படி அர்த்தம் அதனால் அத்வைதிகள் என்ன நினைக்கிறார்கள்னா இவனை பார்த்து பாவம் நினைக்கிறாங்களா தேனாசம் கிருபணஸ்மிருதா பரிதாபத்துக்குரியவன் ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறவன் ஞாபகம் ஆன்மீக வாழ்க்கையில் ஒன்றும் உலக ஆசையெல்லாம் எதுவும் இல்லை இச்சுவை அச்சுவை பெரியனும் வேண்டேன் அரங்கமாக நகர்வுடானேன் பக்தி பண்ணுறவனை பார்த்து சொல்கிறது அவன் பரிதாபத்துக்குரியவன் இந்த காண்டெக்ட்டில் ஏன் வச்சு நமக்கு அது இருந்தாலே போகிறோம் உருப்படியாக நாடு ஒழுங்காக இருக்கும்னு நினைக்கிறோம் அது இதன் புரியாட்டி போகிறது அட்லீஸ்ட் ஈஸ்வர பக்தியாவது இருக்கட்டும் சுவாமி இருந்த புண்ணிய பாவத்துக்கு பயந்துன்றிருந்தால் போகிறோம் நாடும் உருப்பிடும் வீடும் உருப்பிடும் எல்லாரும் உருப்பிடுவான் அப்படி சொல்கிறோம் இது தத்துவ விஷயம் அல்ல அத்வைதத்துவத்தை பார்க்குற போது அது அப்படியே தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ துவைத்த நிந்தையில் தாத்யம் இல்லை அத்வைத பிரம்ம நிஷ்டையில் தான் நமக்கு தாத்பரியம் ஞாபகம் துவைத்த நிந்தையில் நமக்கு தாத்பரியம் இல்லை இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி இருக்கிறார்கள் இந்த ஷல்யன் வந்து கர்ணனுக்கு தேரோட்டினான் தேரோட்டுற பொழுது ஷல்யன் வந்து கர்ணனுக்கு ஒத்துழைக்கலை கர்ணனை திட்டின்றே இருந்தான் நீ ஒன்னும் சரியில்லை உனக்கு சரியா போட தெரியல அப்படி இப்படின்னா எதையாவது சொல்லிகிட்டே இருந்தான் கர்ணனை நிந்திக்கிறதுல தாத்யமா பாண்டவர்கள் ஜெயிக்கிறதுல தாத்யமா ஒரு விசாரம் சல்யனுக்கு கர்ணனை நிந்திக்கிறதுல தாத்யம் இல்லை பாண்டவர்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வேண்டி கர்ணனை நிந்தன பண்ணான் ஆகவே கர்ணனை நிந்தனை பண்றதுல அவனுக்கு பரம தாற்பயமே கெடு இவனை நிந்தனை பண்ணினால் இவனுக்கு மனசு வீக்காயிடும் இவன் வீக் ஆகிட்டான்னா அவங்களுக்கு இவனை ஜெயிக்கிறது சுலபம் ஆகிடும் ஆகவே இவனை வீக் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணுது அதனால் கர்ணனை நிந்திக்கிறதுல தாத்பரியம் இல்லையான் ஷல்ய நிந்தா நியாயம் அது மாதிரி இந்த துவைத்தத்தில் விழுந்து விழுந்து நம்ம வந்து கடவுள்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் சாயங்காலம் கிளாஸ் ஆரம்பிட்டு பார்த்தீங்கன்னா க்ளீனாக இது நேரம் மாறிடுவேன் அழகாக மாறி சொல் வேஷத்தை மாற்றி நல்ல நல்ல துவைத்த பக்தி அழகாக சொல்லிவிட்டு போகிறது பெண்ண குறைஞ்சி போச்சு அது அத்வைத்த சித்தாந்தத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படலை வந்து எதுக்கு பிராமான்யம் கொடுக்கணுங்கிறது நம்ம மனசில் தீர்மானம் பண்ணிக்கணும் வாஸ்தவம் தான் அந்த இருக்கிற எல்லா துக்கங்களையும் போக்குற சக்தி அநேகமாக நிறைய அதுக்கு இருக்குது துவைத பக்திக்கு அது இருக்குது உருகி பாடுறதுனால அந்த பக்தி வந்தாச்சுன்னு சொன்னால் பக்தர்களுடைய சரித்திரமெல்லாம் படித்து பார்க்குறோம் பகவானுடைய பக்தின்னா பகவானே வந்தார்னு சொல்கிறாங்க பகவான் வந்து சக்கு பாய்க்கா மாவரச்சார் நிறைய கதையெல்லாம் இருக்குது துக்காராம் நாம தேவ் படிக்கிறோம் நாம் கண்ணப்பன் இப்போ அதெல்லாம் வந்து அது எவ்வளவு பக்தி வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கு வந்து அது வந்து நமக்கு மனசுக்கு புரியவும் செய்ய ராமாம சுவாமி நமக்கு அந்த பக்தி வந்தால் அது புரியுது பக்தி வரலேன்னா அதுவும் புரியாது ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனா பக்தி வந்து அதோட நிறுத்திக்க கூடாது ஞானத்தை பெறணும் ஞானத்தை பெறணும் ஞானத்தை பெறலைன்னு சொன்னால் பக்தி பூர்ணமாகாது அதுக்கெல்லாம் நான் நிறைய பிரமாணம் சொல்லிவிட்டேன் நேற்றுக்கே சொன்னேன் கிருஷ்ணர் ஞானத்தை கொடுக்குறேன் பக்தனுக்குன்னு சொல்லியிருக்கார் அது என்ன ஞானம் நீயுன மே மதம் ஜானிட்டு ஆமவ மே மீஷ் பிரியாத்தியம் அஹம் சமய தஷாம் ஜானி நத்தய விஷிஷா அப்புறம் பராபக்தலக்ஷணம் பார்க்குறோம் அதுவேஷ்டா சர்வூத்தம் மைத்திர்கருணே நமமோ நிரகார சமது அந்த ஸ்லோகத்தில் எல்லாம் பார்க்குறோம் பராபக்தனுடைய லட்சணங்களை பார்க்குறோம் அங்கீச்சுக்கர் கிருஷ்ணர் க்ளேஷோதி கதத்தரஸ்ஷாம் அவசேத்தசா அவர் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க இதெல்லாம் நான் சொல்கிற போது உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறதுக்கு காரணம் கிருஷ்ணர் அர்ஜுனன் கேள்வி கேட்டிருக்கா அக்ஷர உபாசகாக அப்புறம் விஸ்வரூப உபாசகாக விஸ்வரூப உபாசகன் அக்ஷர உபாசகன் இந்த ரெண்டு பேரில் யார் சரின்னு கேட்டிருக்கான் நமக்கு எதெடுத்தாலும் கீதை இருக்குது கீதையை படித்ததுனால அதுலேருந்து கீதையோட பெருமை உங்களுக்கு புரியும் கௌடபாத காரிகைக்கு வியாக்கியானம் பண்ணுற போது கீதையை கோட் பண்ண முடிகிறதுன்னு சொன்னால் பகவத்கீதையினுடைய பிரபாவம் புரியணும் அதனுடைய டெப்த்தை தான் இங்கே பார்க்க போகிறோம் நாம் ஏவம் சததயுக்தா ஏக்தாஸ்தாம் பரிஜு பாசத்தே ஏதம் வியம் தேஷாம் கே யோகவித்தமாக இந்த ரெண்டு பேரில் யார் யோகவித்தமாக அப்படின்னு கேள்வி கேட்டான் கிருஷ்ணன் அழகாக பதில் சொல்லிவிட்டார் என்னது மையாவேஷ்ய மனோஏமாம் நித்திய யுக்தா உபாசத்தை ஸ்ரத்தையா பரயோபேதாக தேமே யுக்த தமா மதாக சங்கராச்சார் என்ன சொல்கிறார் அங்கே வந்து விஸ்வரூப உபாசகன் வந்து யுக்த தமந்தான் யாருன்னா சகுண பக்தர்கள் இவன் உயர்ந்தான் அப்படின்னு நினைச்சுட்டார் அப்புறம் வந்து अव्यक्तं अचलं ஏரமனியம் அவியம் பரியுது அச்சலம் வம் சேந்திரம்தே மாவூத்தேர்தே இன்னொரு சொன்ன எனக்கு என்னோரு அவ்யம் விரிமா மன் மாம்தரம்ஜான மமபூதமகேஸ்வரம் அவ்ய்தம் வியக்தி மாபன்னம் மன்னந்தே மாம் அபுத்தயா முட்டாள்கள்லாம் என்னை வந்து வியக்தமானவன் நினைக்கிறார்கள் பரம் பாவம் அஜானந்தஹா அந்த மேலான பாவத்தை தெரிஞ்சுக்காம ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்காம இப்படி பல வாக்கியங்களை பார்க்கும் பொழுது இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நமக்கு மோக்ஷத்துக்கு சாதனம் சாஸ்திரம்தான் அந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் தர்மமாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் சாஸ்திரத்தில் சொன்ன வழியில்தான் நம்ம தர்மத்தையோ அர்த்தத்தையோ காமத்தையோ மோக்ஷத்தையோ எல்லாம் சாஸ்திர பிரமாணத்தை வச்சுட்டு தான் பண்ணுறோம் அப்போ அந்த சாஸ்திரத்தில் நிறைய வார்த்தைகள் இருந்து தான் நமக்கு அது வந்து எது நம்ம பிரமாணமாக எடுத்துக்கிறது இப்போ நிறைய பேர் ஆளாலும் ஒன்று சொல்கிறாங்க ஒரே ஒரு விஷயத்தை வச்சு ஒன்றும் வேண்டாம் ஆசிரமத்தில் ஏதோ ஒரு இன்சிடென்ட்ஸ்ன்னு வச்சுங்களேன் அதை பற்றி அஞ்சு பேர்கிட்ட என்கொயரி பண்ணால் அஞ்சு பேர் அஞ்சு விதமாக சொல்கிறான்னு வச்சுங்க நான் எதோ பிரமாணமாக எடுத்துக்கிறது யார் சொல்கிற வார்த்தையை சத்தியம்னு நான் எடுத்துக்கிறது அப்போ நான் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து தட்சிணாமூர்த்தியை நினச்சிட்டு மனசுன்னு நினச்சிட்டு இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து ஓ இதுதான் சரியாக இருக்க முடியும் இந்த இவர்கள் சொல்கிற விஷயத்தில் இந்த இந்த ஒருத்தோட இதுலேயும் ஒரு ஒரு ராகத்வேஷம் ஏதோ கலந்துருக்கும் இத்தனை ராகத்வேஷத்துக்கு இடையில் சத்தியத்தை கண்டுபிடிக்கிற வேலை சாமியாக இருக்கு எப்படி பாருங்கள் அப்போது ஒரு வாக்கியத்தை வந்து ஒரு ஒரே விஷயத்தை பற்றி அஞ்சு பேர் அஞ்சு விதமாக சொன்னால் எந்த வாக்கியத்தை நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கோ இல்லையோ அதே மாதிரி சாஸ்திரத்தில் வந்து பேதஸ்ருதி அபேதஸ்ருதி பேதாபேத ஸ்ருதி தர்மஸ்ருதி எத்தனையோ ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் இருந்தால் எந்த வாக்கியத்தை நம்ம பரம பிரமாணமாக எடுத்துக்கிறது அப்படின்னா அந்த பேதத்துக்கெல்லாம் என்ன தாத்பரியம் அபேத வாக்கியத்துக்கு என்ன தாற்பயம் பேத வாக்கியத்துக்கு என்ன தாற்பயம் நிர்ணயம் பண்ணணும் இல்லையா நம்ம அதை தான் இங்கே இப்போ பார்க்குறோம் நாங்கள் அதில் அதெல்லாம் வந்து அது ரொம்ப சொல்லப்போனால் நமக்கு அது அடிக்ட் ஆகிட்டோம் அதுக்கு அந்த பக்திக்கு நாம் பரிபூர்ணமாக இதாக ஏன்னா அதுலேயே ஆனந்தமாக இருக்குது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இதுவே நல்லா இருக்கு என்னத்துக்கு இந்த அத்வைத பிரம்மன் அனாவசிய வேலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் சில காண்டக்டில் தெரிஞ்சு போயிடும் இந்த ஜானம் இருந்ததுன்னு சொன்னால் இந்த ஜகத்தை வந்து அத்வைதானம் இருந்துன்னா ஜெகத்தை அழகாக நம்ம ஒதுக்க முடியும் இல்லாட்டி எத்தனை பரிபூர்ணமான பக்தியாக இருந்தாலும் எல்லாம் பகவானோட லீலேம்போம் ஏன் இந்த லீல பண்ணுறான்னு சந்தேகம் வேறு வந்துடும் என்னத்துக்கு இந்த அனாவசியமான லீலெல்லாம் அவர் பண்ணணும் சொல்லுவோம் எல்லாம் வந்து அதுலேயும் சமாளிக்கலாம் இந்த உலகத்தை எல்லாம் பகவானோட இச்சைப்பா நம்ம வெயில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ளே எங்கேயோரு பக்கம் ஒரு சந்தேகம் இருக்கும் எனத்துக்கு இவர் இப்படிலாம் பண்ணுறார் பகவான் எங்கேயோ மூலையில் நெருடு ஆயில் இந்த நெருடலே வேண்டான்னு தீர்மானம் பண்ணிட்டார் கவலைப்பாதி எண்ணத்துக்கு இந்த சத்தியத்துவ புத்தி இருந்தால் தான் இந்த ப்ராப்ளம் அது மாத்திரமில்லை அது வெறுமனே இல்லை ஸ்ருதியோட பலம் இருக்குது ஸ்ருதி பலத்தோடு கூடிய நான் தர்க்கத்தை வச்சுருந்து சொல்ல ஆரம்பிச்சுருக்காரு இதை நான் இதுக்கூடிய கொஞ்சம் எழுத்துன்னு தான் இருக்கும் அது முதல் ரெண்டு ஸ்லோகம் ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறந்தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னா அஜாதிவாதம் நிதித்தியாசனம் ரெண்டு தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி ஸ்லோகம் வரைக்கும் அதுதான் வருகிறது முப்பத்தி நாலில் இருந்து ஆரம்பிக்கும் நிதித்தியாசனம் ஆரம்பிக்கிறேன் முப்பத்தி நாலில் இருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் நாற்பத்தி எட்டாம் ஸ்லோகத்தை பாருங்க ந கஷ்டித் ஜாஜதே ஜீவஹ சம்பவோசன வித்தியதே ஏதத்ததுத்தமம் சத்தியம் எத்த கிச்சின்ன ஜாஜதே எவ்வளோ ஆழமான கருத்திற்கு பாருங்கள் ந கஷ்டித் ஜாயத்தே ஜீவஹ ஜீவன் என்று எவனும் தோன்றவே இல்லை ந கஷ்டி ஜாயத்தை ஜீவ அஸ் சம்பவ இவன் தோன்றவே கிடையாது ஏழரை சனியாவது அஷ்டமது எவன் சொன்னிஜா ஜீவ சம்பவோஸ் ந வித்தியாது சத்தியம் ஏதத்து தத்து உத்தமம் சத்தியம் இதுதான் உத்தமம் சத்தியங்கிறது இதிலிருந்து மற்றதெல்லாம் என்ன தெரிகிறது உத்தர சத்தியம் உத்து சத்தியம் உத்து உத்தரம் உத்தமம் அப்படின் உத்து உத்தரம் உத்தமம் இது உத்தமம் சத்தியம் பாரமாச்சிக சத்தியம் எத்தனை கிஞ்சித்து ந வித்தத்தை இதை சொல்கிறதுக்கு தான் இவ் இதெல்லாம் சொல்ல இத்தனை விஷயத்தை சொல்லி மனசில் பதிய வைக்கிற ரெண்டு ஸ்லோகத்தையும் நம்ம பார்த்தோம் கடைசியாக நம்ம பார்த்த கிளாஸில் அத்தகா அகார்பண்ணியம் பக்ஷ்யாமி இந்த அகார்பண்ணியத்துக்கு என்னென்னா யாரும் உன்னை பார்த்து பரிதாபப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன்னை பார்த்து என்ன பண்ணுவான்னா பொறாமப்படுவான் அப்படின்னா பொறாமப்படுவான்னா இந்த இடத்துல ஜோக்கா சொன்னேன் மகான்கள் என்ன சொல்லுவார்கள்னா நீ தான் நல்லது அப்படி தான் சொல்லி புறாமைப்பட மாட்டார்கள் சந்தோஷப்படுவார்கள் பக்தர்களும் அப்படித்தானே பக்தி இருக்கிறவனை பார்த்து இன்னொரு பக்தன் வந்து புறாமப்படுவானா என்ன இருந்தாலும் ஓன் பக்தி ஒன்று அவ்வளோ பெருசு இல்லை என் பக்திக்கு பக்கத்தில் ஓம் பக்தி வராது அப்படின்னா சொல்ல முடியும் அப்படின் தான் அது பேர் பக்தியா பக்தருக்குள்ள சண்டை வருமோ உண்மையான பக்தர்களுக்கு இடையில் வருமோ அவனுக்கும் காரியத்தை ஏதாவது கொடுத்தா சண்டை வரும் பெரும் பக்தி மாத்திரம் பண்ணின்ட்டுன்னா சண்டை வராது இல்லையா அதில் கூட பூஜைக்கு அதை எடுத்துவேன் இதை எடுத்துவேன்னா அங்கேயும் கூட பிரச்சனை வந்தாலும் வந்துடும் வெறும் பக்தி ஒன்றும் வேலை செய்யாத பக்தி அந்த பக்தி இருந்ததுன்னா வம்பு இல்லாத பக்தி இல்லாட்டி நான் சந்தனை நேர்த்தி கரைச்ச நீ இன்னைக்கு அரைக்க வேண்டாமா சண்டை வந்துடும் சந்தன அரைப்பு சண்டை வேறு வந்துடும் பூ எடுக்கிற ச பூ எடுக்கிற பிரச்சனை சந்தனை எடுக்கிறது சந்தனை அரைக்கிறது எல்லாம் சண்டை வந்துடும் அப்புறம் வந்து தாளம் போடுறதுக்கு பிறகு அதில் கூட சண்டை வரும் போடு நான் போட்டாச்சு வலிக்கிறது நீ போடு நீ போடுறா அதெல்லாம் பண்ணாமல் பக்தி பண்ணணும்னா பக்தி பண்ணுறேன் நான் பண்ணுற பக்தி யாருக்கும் தெரியுங்கிற அவசியம் இல்லை அப்படி பண்ணால் பண்ணிகிட்டு இருக்கலாம் போயிட்டு போய்ட்டேன் இவன் வந்து அகார் பண்ணுங்கிறது பிரம்மத்துக்கு லட்சணம் அந்த பிரம்மனை அவன் ஆத்மாவை புரிஞ்சுண்டாச்சின்னு சொன்னால் அவன் மகான்களால் பரிதாபத்துக்குரியவனாக கருதப்படுறதில்லை அவனை பார்த்து சந்தோஷப்படுகிறான் சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனத்தை புரிஞ்சுக்கிட்டே அதனால கிருஷ்ணர் என்ன சொன்னார் மனுஷியானாம் சகசிரேஷு இந்த ஸ்லோகத்தை திரும்ப நினச்சி பாருங்கள் மனுஷியானாம் சகஸ்திரேஷு கஷ்டித் எதத்தி சித்தையே சித்தையே கஷ்டிதேவ எதத்தி எல்லாருமா வந்துட்டாங்க கேம்புக்கு கொஞ்சம் பேர் தான் வந்துருக்காங்க வரட்டு நான் கொஞ்சம் பேர் வந்துட்டா துக்கம் ஒன்றும் இல்லை எல்லாம் கொஞ்சம் பேர் தான் வரோம் கேம்புக்கு வரோம் படிக்க வரோம் வந்தவங்களுக்கும் எல்லாருக்கும் இது புரிஞ்சு கொடுத்தான்னா என்னமோ சொல்கிறாரு பக்தியே இப்படி பேச ஆரம்பிச்சுட்டார் முடித்த உடனே கோயில் போய் தீர்த்தம் வாங்கிறார் ரொம்ப காண்ட்ரடிக்ஷனாக இருக்கே ஃபுல் ஆஃப் காண்ட்ரடிக்ஷனாக இருக்கே இப்படி சந்தேகமாகவே இருந்துட்டு இருக்கும் மனுஷியானாம் சஹசிரேஷு கஷ்டித் எததி சித்தையே சித்தையே கஷ்டிதேவ எததி சித்தானாம் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படி எதத்தாமபி சித்தாநாம் கஷ்டின்மாம் வேத்தி தத்துவத்த அப்படி முயற்சி பண்ணுறவன்லையும் யாரோ சில பேர் தான் என்னை சரியாக புரிஞ்சுக்கிறான்னு பக்தியான் பக்தியா மாமிஜானாதி தோ தஞ்சா விஷத்தை தனத்திரம் சங்கராச்சாரியானலட்சம் அபிஜாத் எல்லாம் கீதையில் எல்லாம் இருக்கு அஹ அகா்பணியம் ப்ரம்ம வியமி அஜாதிபிரம வீதம் வியாமி சமத்தம் நனர்த்தம் பூர்ணமான இந்த அபரபிரம்மனை பற்றி சொல்லலை பரபிரம்மனை பற்றி சொல்லப்போகிறேன் சமதாங்க பூர்ணம் சமத்துவமாக இருக்கின்ற எல்லாவற்றிலும் சமமாக இருக்கின்ற சிதேக்க ரசரூபிணி ஆக இந்த சமதாங்க அஜாதி பிரம்ம வக்ஷியாமி இதில் அடுத்த வரியில் சொல்கிறார் சமந்ததா ஜாயமானம் கிஞ்சித் யா நாயத்தை தசா வக்ஷியாமி தெரிஞ்சு கொண்டு தோன்றியிருக்கிற அனைத்தும் தோன்றவில்லை என்பது விளங்கும் வண்ணம் தெளிவாக உபதேசிக்கப் போகிறேன் எப்படி இருக்குவாரு கான்ட்ரடிக்ஷன் தோன்றியிருக்கிற அனைத்தும் தோன்றவில்லை என்பதை விளக்கி சொல்லப் போகிறேன் முரண்பாடுனா முரண்பாடு அப்படி முரண்பாடு அப்படி தோன்று சமந்ததா ஜாயமானம் சமந்ததா நான் என்ன அனைத்து பக்கங்களிலிருந்தும் எல்லா விதிலிருந்தும் தோன்றிக்கொண்டிருக்கின்ற ஜாயமானம் ஜாயமானம்னு சொன்னால் என்ன அர்த்தம் இந்த இடத்துல தோன்றுவது போல் காட்சி அளித்து கொண்டிருக்கின்ற ஆபாசம் அப்படின்னு அர்த்தம் ஏதாவது தோன்றுவதாக காட்சி அளிக்கிறது ஜாயமானம்னா என்ன தோன்றிக்கொண்டே இருக்கு சமந்ததாகனா என்ன அர்த்தம் எல்லா பக்கத்திலையும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் எதாவது உற்பத்தி ஆயிண்டே தான் இருக்கு எவ்வளவு எண்ணங்களே உற்பத்தி எவ்வளவு வஸ்துக்கள் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு ஆக இந்த உற்பத்தி ஆகிறது எல்லாமே உற்பத்தி ஆகலேன்னு சொல்ல போறேன் உற்பத்தி பாச ஆபாசா ஜாத ஜாயமான ஆபாசம் ஆபாசம்னா தோற்றம் உண்மை அல்ல இதெல்லாம் பெரிய விசாரம் ஏற்கனவே இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆகவப்பிரகணத்திலேயே பார்த்தோம் இந்த ஜத்து சத்துலேருந்து வந்துதா அசத்திலிருந்து வந்துதா சத்காரியவாதம் அசத்காரியவாதம் பார்த்தோம் நம்ம நான் திரும்ப பார்க்கணுன்னா திரும்ப அதுக்குள்ளே போயிடணும் அப்புறம் அவ்வளோதான் இந்த கேம்ப் முழுக்க அதை தான் பார்த்துன்னு இருக்கணும் அதனால் நீங்கள்லாம் ஒப்பிட்டு பாருங்கள் ஆகா ஆகம பிரகரணத்தில் பார்த்தோம் சத்காரியவாதம் அசத்காரியவாதம்னு பார்த்தோம் அதெல்லாம் வந்து சாங்கியர்கள் குரூப்பு தார்க்கர்களுடைய மதம் அது நம்ம வாதம் சத்காரியவாதும் இல்ல அசத்காரியவாதமும் இல்லை அஜாதிவாத தோன்றினாத்தானே சத்காரியம் அசத்காரியம் வஸ்து இருந்தாதானே கல்யாணமேல பிள்ளைக்கு சிவராமகிருஷ்ணன் அப்படி சொல்லுவாங்க உற்பத்தியே ஆகலங்கிற போது என்ன பேரு உற்பத்தி ஆயிடுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆ அஜாத்திவாதா சத்காரியவாதமும் கிடையாது அசத்காரியவாதமும் கிடையாது இதில் இந்த அஜாத்திங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இந்த அஜாத்திங்கிற சப்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்து அஜாதி சப்தா மிக முக்கியமான ஒரு சப்தம் அஜாதிக்கு வந்து ரெண்டு விதமான லக்ஷணம் இருக்குது ந வித்தியதே ஜாதிஹி எஸ்ய சா அஜாதி எதுக்கு பிறப்பு இல்லையோ அது அஜாதி எதுக்கு அஜாத்திங்கிறது பிரம்மனுக்கு பிரம்மன் எதுலிருந்தும் பிறக்கலை ந வித்தியதே ஜாதிஹி எஸ்ய சஹா அஜாத்திஹி சாவா சொல்லணும் ஜாத்திஹி ஸ்ரீலிங்க சப்தம் எதனிடமிருந்து தோன்றலையோ அது அஜாதி எதனிடமிருந்து தோன்றலையோ அஜா அதாவது பிரம்மன் பிரம்மன் வந்து பிரம்மனுக்கு காரணம் கிடையாது அது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க யாரெல்லாம் சாஸ்திரத்தை ஒத்துக்கிறார்களோ மதத்தைெல்லாம் கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் பிரம்மனுக்கு காரணம் இல்லைங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிறார்கள் ந வித்தியதே ஜாத்திஹி எஸ்ய மத்த பரதரம் நான்யத்து கிஞ்சித் அஸ்தி தனஞ்சயர் மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணாயிவ நான் பகவத்கீதையவே உங்களுக்கு புரியறதுக்காக கோட் பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கு மேலாக ஒன்றும் இல்லைன்னார் கிருஷ்ணர் அஜோபிசன்னு சொன்னார் ஆஹ் பகவான் வந்து எதுலேருந்தும் பிறக்கலை ஆனால் எல்லாரும் என்ன ஒத்துக்கொள்ளு என்ன நினைக்கிறார்களா பகவான்கிட்டருந்து எல்லாம் உண்டாயிருக்கு இல்லையா அதை ஒத்துக்கணுமே நீ பகவான் பகவான் எதனிடமிருந்து உற்பத்தியார் பகவான்கிற வார்த்தைக்கா சொல்லுங்கள் கடவுள் எதுலேருந்தும் தோன்றவில்லை அதுதான் முதல் லட்சணம் ந வித்தியதே ஜாதிஹி சஹா ஜாதி சாத்தி வச்சுக்கணும் அப்புறம் இன்னொன்று இருக்குது ந வித்தியதே ஜாத்திஹி யஸ்மாத் எவரிடமிருந்து எதுவும் அஸ்மாத்து சொல்லாம் எஸ்மாத் சொல்லாம் இவரிடமிருந்து எதுவும் உற்பத்தி இதுதான் நம்ம மதம் அத்வைத்த மதம் ஆகவே அவர்கள் அத்வைதம் சொல்கிறதுக்கு பகவான் எதுலேருந்து உற்பத்தி ஆகலைங்கிறத ஒத்துக்கிறார்கள் இந்த அஜாதி சப்தத்து ஆனால் நம்ம மித்யா துவை வைத்த என்ன படித்தோம்னு சொன்னால் இந்த ஜகத்து மித்யாங்கிறத நல்லாவே பார்த்துட்டோம் ஜெகத் காரியம்ங்கிறது கிடையவே கிடையாது அதே தான் இன்னொரு கோணத்தில் திரும்பவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுறது ஆ பிரம்மனிடமிருந்து எதுவும் உற்பத்தி கிடையாது இந்த அஜாத்திவாதம் தான் ரொம்ப பிரசித்தமான வாதம் இப்போ வந்து மற்றவங்களாம் என்ன சொல்லுகிறார்கள்னா நம்மள அஜாத்திவாதம்னு சொல்கிறது இல்லை மாயாவாதிகள் அத்வைதிகளை மாயாவாதிகள்ங்கிறாங்க மாயாவாதின்னா என்ன அர்த்தம் இந்த தோற்றம் அல்ல மாயை இதில் இருக்கிற வளர்ச்சி தேவை எல்லாம் மாயை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவங்க என்ன சொல்கிறார்கள் எல்லாம் நம்மளும் பிரம்ம்கிறோம் அது வேறு விஷயம் நம்ம எல்லாம் சர்வம் பிரம்மமயம்னு சொல்கிறோம் அவர்களெல்லாம் என்ன சொல்கிறார்கள் இல்லை இல்லை மாயேங்கிறது பகவானுடைய சக்தி அது வந்து சத்தியமான ஒரு சக்தி அதுலேருந்து உற்பத்தியானதுதான் இந்த உலகமெல்லாம் ஆக எல்லாம் பகவானுக்கு கட்டுப்பட்டது அப்படி ஒரு கருத்து நம்ம அதெல்லாம் பிரிக்கிறோம் நீக்கிறோம் இங்கே ஆஹா அஜாத்தி சொன்னால் இவர்கிட்ட இருந்து எதுவும் வரலை இந்த ரெண்டாவது மீனிங் தான் நம்ம எடுத்துக்கிறோம் துவைத்திகளெல்லாம் முதல் மீனிங்கே ஒத்துக்கொள்ளுகிறார்கள் ஞாபகம் அஜாதி சப்தத்துக்கு முதல்ல நாம் சொல்லக்கூடிய அர்த்தத்தை துவைத்திகள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ந வித்தியதே ஜாத்திஹி எஸ் எ யாருக்கு ஜாதி ஜாதி இல்லையோ ஜாதி இல்லையோன்னு நடத்தோம் பிறப்பு இல்லையோ எவருக்கு பிறப்பு இல்லையோ அவர் அஜாத்தி அதை எல்லாரும் ஒத்துக்கொள்ளுகிறார் எவரிடமிருந்து எதுவும் பிறக்கவில்லையோ அது அஜாத்திங்கிறது நம்ம மதம் எவரிடமிருந்து எதுவும் பிறக்கவில்லையோங்கிறது அஜாத்திங்கிறது நம்ம மதம் இந்த மதத்தை யார் துவைத்திகள் ஏற்றுக்கொள்வதில்லை துவைத்திகளோ விசிஷ்டாத்வைத்திகளோ விசிஷ்டாத்வைதம்னா பேர் தான் அதுவும் துவைத்தம் ரெண்டே மதம்தான் அத்வைதம் துவைத்தம் துவைதத்தில் கொஞ்சம் விசேஷமாக பேசுறதுனால அது விசிஷ்டாத்வைத்தம் விசேஷமாக என்னென்ன துவைத்தத்துக்கும் அத்வைதத்தையும் நாங்கள் வந்து இந்த குரங்கு அப்பம் போட்ட கதை தான் அப்பத்தை பங்கு போட்டுது இல்லையா குரங்கு அந்த கதை வே ரெண்டும் இருந்துட்டு போகிறது அத்வைதமும் இருந்துட்டு போட்டும் துவைதமும் இருந்துட்டு போட்டும்னு சொல்கிற மதம் விசிஷ்டாத்வைதம் அத்வைதத்தை பகவானுக்கு லட்சணமாக வச்சு நிடுவோம் துவைதத்தை பிரபஞ்சத்தில் அனுபவத்தை ஒத்து நிடுவோம் அதனால் துவைத்தாத்வைத்த விசிஷ்டாத்வைதம் பேதாபேதவாதம்னே பேரு சைவ சித்தாந்தம் விசிஷ்டாத்வைதம் இதெல்லாம் பேதாபேதவாதம் இது நம்ம ஒரு உதாரணம் சொல்கிறது இந்த சா சர்தார்ஜி சாக்ஸை ஜோபுக்குள்ளே வச்சுருந்த மாதிரி சர்தார்ஜி வந்து ரொம்ப மோசமான சாக்ஸ் நான் சொல்லியிருப்பேன் இந்த திருஷ்டாந்தம் சர்தார்ஜி வந்து ரொம்ப ஸ்மெல்லு வர மாதிரி ஒரு சாக்ஸ் போட்டுகிட்டு இருந்தாராம் ஒய்ஃப் சொன்னால் இந்த மாதிரி இந்த சாக்ஸை வந்து இனிமேல் போட்டேன் அப்புறம் பாருன்னு சொல்லியிருந்தேன் சரி எடுத்து விட்றேன்னுட்டார் சர்தார்ஜி என்ன அப்புறம் என்னாச்சு ஒரு நாளைக்கு இன்னைக்கு சாயங்காலம் ஒரு பார்ட்டிக்கு போக போகிறோம் கண்டிப்பாக நீ சாக்ஸ் எல்லாம் மாற்றி வே ஷூவெல்லாம் சரி பண்ணி போட்டுவான்னு சொல்லியிருக்க சரி என்னாச்சு ஆனால் பக்கத்தில் உட்காந்தா அந்த ஸ்மெல் வருது அவன் சொல்கிறான் சாக்ஸை மாற்றுன்னு சொன்னேனே மாத்தினே இல்லையான்னு ஒய்ஃப் கேட்டாலும் மாற்றிட்டேனே இந்த பார் அப்படின்னா அப்போ ஏன் ஸ்மெல்லு வருது நீ இந்த சந்தையைப்பட்டு கேட்பேன்னு சொல்லிட்டு தான் தூக்கிட்டு வந்திருக்கேன் இந்த பார் அப்புடின்னு பேண்ட் ஷர்ட்லேருந்து எடுத்து காமிச்சான் அது மாதிரி இந்த துவைத்தம் வந்து அழுக்கு சாக் சாக்ஸ் அதுக்கு தான் சொல்கிறீங்க இந்த அழுக்கு சாக்ஸை பச்சினு அத்வைதம் வந்ததுக்கப்புறம் எதுக்கப்போ துவைதத்தை வச்சுருக்கேன் அந்த சாக்ஸையே வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லலாம் ஏன் வச்சுக்கோங்க ஃபிலசாபிக்கலாக சொல்கிறேன் அதுக்காக விவகாரத்தில் நம்ம இப்படி பண்ணுறது இல்லை அதனால தான் நிறைய பேருக்கு இப்படி தோன்றுறது என்னத்துக்கு அத்வைதத்தை பேசுகிறாங்கன்னா விவகாரத்தில் துவைதத்தை ரொம்ப வச்சுருக்காங்கன்னு தோன்றுறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நமக்கு அத்வைதம் புரிஞ்சுவிட்டாலும் அத்வைதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வர்றவனுக்கு எல்லாம் ஓணம் அதுக்காக வேண்டிய சில படிகள் அதெல்லாம் விவகாரத்தில் வச்சுருக்கும் தர்மத்தில் அத்தோபக்ஷியாம் அகார்பண்யம் அஜாதி சமதாங்கம் யசா கிஞ்சித்து ந ஜாயத்தை கொஞ்சம் கிஞ்சிதுங்கிற வார்த்தை அவங்க கொஞ்சம் அணு அளவும் கூட எதுவும் தோன்ற கிடையாது சமந் தோன்றி கொண்டிருந்தாலும் தோன்றி கொண்டிருப்பது நம்மால் அனுபவிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் எல்லாம் மற்றவங்க என்ன கேட்குறாங்க என்னப்பா நீ அத்வைதம் பேசுறையே துவைதத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறியா இல்லையா துவைதத்தை அனுபவிச்சுட்டு நீ அத்வைதத்தை பற்றி பேசுகிறியா துவைதத்தை அனுபவிக்காமல் அத்வைதத்தை பற்றி பேசுகிறியா துவைதத்தை அனுபவிச்சுன்னு தான் நான் அத்வைதத்தை ஓதரிய துவைத்தமே அத்வைத ஞானத்தை உண்டு பண்ணும் ஞானமாகும்னர் தாய்மன வேதமுடன் ஆகம புராண இத்திகாச கலைகளெல்லாம் அத்வைத துவைத்த மார்க்கத்தையே விரிவாய் எடுத்துரைக்கும் ஓதரிய துவைத்தமே அத்வைத ஞானத்தை உண்டு பண்ணும் ஞானமாகும் ஊகம் அனுபவம் வச்சனம் மூன்றுக்கும் ஒவ்வொது வச்சனம்னா சாஸ்திரம் அனுபவம்னா நம்முடைய அனுபவ பிரமாணம் ஊகம்னா தர்க்கம் ஊகம் அனுபவம் வச்சனம் மூன்றுக்கும் ஒவ்வொது ஆயத்தத்தில் இருந்துட்டுதான் நம்ம அத்வைத விச்சாரம் பண்ணுறோம் நம்ம என்ன சொல்கிறோன்னா துவைதத்தை அனுபவிக்கிறதுல நமக்கு வித்தியாசம் இல்லை அனுபவம் இருக்குது உனக்கு இருக்குது அதனால்தானே பாடமே நடந்துட்டுருக்கு துவைத அனுபவத்தை நாம் வந்து மறுக்கலை துவைத சத்தியத்துவத்தை தான் மறுக்கிறோம் அதான் கேள்வி துவைதம் சத்தியமாக மிச்சயா அதான் கேள்வி துவைத்த அனுபவத்தை நாம் மறுக்கலை துவைத சத்தியத்துவத்தை துவைதத்தின் இருப்பை நீக்குகிறது அப்படி புரிஞ்சுக்கணும் துவைத சத்தியத்துவ நிஷேதா நது துவைத அனுபவ நிஷேதா துவைத அனுபவத்தை நீக்கவில்லை துவைத சத்தியத்தை நீக்குகிறோம் துவைத சத்தியத்துவத்தை நீக்கினா துவைத அனுபவத்துக்கு இருக்குன்னா அடுத்த கேள்வி துவைத சத்தியத்துவத்தை நீக்கிட்டோமான துவைத அனுபவத்துக்கு சத்தியத்துவம் உண்டோ துவைத அனுபவத்துக்கு சத்தியத்துவம் மதிக்க மாட்டோமே துவைத அனுபவத்தை நீக்க அப்படி கூட சொல்லலாம் துவைத அனுபவத்தை நீக்கவில்லை துவைத அனுபவ சத்தியத்துவத்தை நீக்குகிறோம் அனுபவம் சத்தியம் இல்லை அனுபவம் மிச்ச ஜாயமானம் சமந்ததா அப்ப இந்த ரெண்டு ரெண்டு ஸ்லோகங்களும் பிரதிஜா வாக்கியம் ரெண்டு ஸ்லோகங்களும் பிரதிஜா வாக்கியம் ஜீவ உபதேச பிரதிஜா அப்படி சொல்லணும் ஜீவ பிரம்மேத நிவத்தி உபதேச பிரதிஜா அத்தா வக்ஷியாமி சொல்ல போகிறேன் அப்படி சொல்றார் இது இன்னும் நிறைய சொல்றாரு அதாவது பிரம்மனை வந்து ஜாத பிரம்மன் ஆக்கிவிட்டான் பிராகுத் இந்த வார்த்தையெல்லாம் பாருங்கள் ஞாபகப்படுத்திக்கோ ஜாத பிரம்மன்கிறான் அப்புறம் வந்து முதல்ல அஜாத பிரம்ம ஏன்னா எல்லாம் ஸ்ருதி பிரமாணத்தை வச்சு தான் சொல்றாங்க முதல்ல பிரம்மன் வந்து துவைதிகளை ஒத்துக்கிறார்கள் ஜகத் சிருஷ்டி ஆறதுக்கு முன்னாலே அஜமா பிரம்மன் அப்புறம் என்ன ஆகிட்டார்னா ஜம்மாயிட்டார் ஜம்மாயி ஜாமாயிட்டார் முதல்ல அஜம் பிரம்ம இதுவரை கால பரிச்சின்னம் வேற உத் தேகே பிராக் வருதல்லைய சிருஷ்டிகாலா பூர்வம் சிருஷ்டிகாலாதனந்தரம் இது காலத்தக பரிச்சின்னம் அப்புறம் வந்து ஜீவ பிரம்ம பேதம் இருக்கிறதுனால என்னாகிறதுனா வஸ்துதா பரிச்சின்னம் வஸ்துத பரிச்சின்னம் ஆயிடுதுனாலே இது தேசத்தக பரிச்சின்னம் வந்துடும் கால தேச வஸ்து பரிட்சேத ரஹிதம் துவைதத்துல வந்து காலதேச வஸ்து பரிச்சேதம் இருந்து கொண்டிருக்கிறது காலதேச பரிச்சேதவம் புத்தியில ஸ்ட்ராங்காக இருக்கு காலதேச வஸ்து பரிட்சேதம் ஆஹ் அத்வைத இந்த உபதேசம் பண்றதுனால காலதேச வஸ்து பரிட்சேத ராகித்யம் பிரம்ம உபதிஷத்தே காலத்தினாலும் இடத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாத பரம்பொருள் தத்துவத்தை உபதேசிப்பதாக பிரதிஜை செய்து கொள்ளுகிறார் ஆசிரியர் இனி அடுத்த ஸ்லோகத்தை படிக்கலாம் இனி மூணாவது ஸ்லோகத்தில் இருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் அகல்ப கமஜம் ஜானம் ஜேயா பிண்ணம் பிரச்சத்தை பிரம்ம ஜே ஜமஜம் நித்யம் இந்த முப்பத்தி மூணா ஸ்லோகம் வரைக்கும் இவர் என்ன பண்ண போகிறாருன்னா இந்த ஜீவ ஜகத் நிஷேதம் பண்ண போகிறார் ஜீவத்தன்மை ஜகத் என்கிறதெல்லாம் நிஷேதம் பண்ண போகிறார் ஞாபகம் வச்சுக்கணும் அத்வைதத்தை ஸ்தாபனம் பண்ணணும்னா துவைத்தத்தை நீக்கிறதுல தான் நமக்கு தாற்பயம் அத்வைத ஸ்தாபனம் வேறு எதுனாலே பண்ண முடியும் துவைத்தம் இல்லைங்கிறத எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறோமோ அவ்வளோ தூரம் அத்வைதம் ஸ்திரமாகும் துவைத மித்யாத்வத்தில் தான் நமக்கு பரம தாத்பரியம் அத்வைத சத்தியத்துவத்திலையும் தாற்பயம் இருக்குது அத்வைத சத்தியத்தில் தாத்பரியம் எதுக்கு துவைதமித்யாத்வத்தை நல்லா சொன்னால் அத்வைத்தங்கிறது ஸ்வயமாகவே சித்திச்சும் அத்வைத சத்தியத்துவம் ஸ்வயமாகவே சித்திக்கும் அதுக்காக திருஷ்டாந்தம் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார் அஜாதி பிரம்ம கார்ப்பண்யம் வெக்ஷியாமி இது பிரதிஜாத்தம் அப்படி சொல்கிற அதை பற்றி சொல்கிறேன் தம் பிரகாரம் ஸ்ருணுன்னு முதல்ல முடித்தாச்சு அத்தோ நான் சொல்லுகிறேன் அஜாதி பிரம்ம கார்பண்யம் வக்ஷியாமி இது பிரதிஜாத்தம் அஜாதி பிரம்ம பிரம்மனை பற்றி அகார்பண்யம் பிரம்மனை பற்றி தத் சித்தியர்த்தம் ஹேத்தும் திருஷ்டாந்த வக்ஷியாமி அந்த சித்தாந்தம் பண்ணுறதுக்காக வேண்டி ஹேது திருஷ்டாந்தங்களெல்லாம் சொல்லப்போகிறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி கொண்டு சொல்ற ஸ்லோகத்தை படிக்கலாம் ஆத்மாஜ் ஜீவைதிக்சாத்தை ஆத்மாஹாசவ் ஜீவை நிதர்சனம் ஆத்மாஹி ஆகாஷவத்து ஆத்மா புரிய வைக்கிறதுக்காக சொல்ற நிறவயவமான ஆத்மா ஆகாஷவத்துன்னா ஞாபகம் வச்சுக்கணும் நமக்கும் விச்சாரம் பண்ணலேன்னா இந்த நம்ம பார்க்குற இந்த ஆகாசமும் நிறவயவமாக தான் இருக்குது ஸ்ருத்தினால் தெரிகிறது இது சாவயவம்னு தெரிகிறது ஜாதத்வா ஆனால் ஸ்ருதி மூலமாக நமக்கு சாஸ்திரத்தின் மூலமாக தான் ஆகாஷம் வந்து சாவயவம்னு தெரிகிறது ஆனால் ஸ்ருதி சொல்லலைன்னா நம்ம பார்த்தோம்னா நம்ம அனுபவத்தில் ஆகாசத்துக்கு அவயவம் கிடையவே கிடையாது ஆகாஷவத்து ஆத்மா ஆகாஷவத் அப்படிங்கிறார் ஆத்மாங்கிறது வந்து இங்கே பாருங்க பிரம்மன் அகார்பண்யம் எல்லாம் வார்த்தைகள்லாம் படிக்கிறோம் பாருங்கள் அத்த அகார்பண்யம் அஜம் அஜாதி அகார்பண்யம் சமதாங்கதம் எல்லாம் சொல்லியிருக்கோம் ஆகாஷவத்து ஆத்மா கடாகாஷை இவ ஜீவை உதிதா ஆத்மா ஜீவைஹி அப்படிதான் படிக்கணும் உதிதஹா கடா காஷைஹி இவ உதிதா உங்களுக்கு புரியுது விண் ஒன்றை மகாவிண் என்றும் மேகவிண் என்றும் வந்து கடவிண் என்றும் ஜலவிண் என்றும் எல்லாம் இருக்குது கைவல்ல மணியத்தில் அந்த பாட்டு இருக்குது தத்துவ விளக்கப்படத்தை ஆக விண் ஒன்றை மகாவிண் என்றும் மேகவிண் அப்புறம் வந்து கடவிண் என்றும் ஜலவிண் என்றும் அங்கே வந்து அந்த திருஷ்டாந்தத்தில் என்ன சொல்கிறதுக்குன்னா நிறைய சொல்றது அதாவது கட்டா ஆகாசம் மகாகாசம் விண் ஒன்று தான் ஒரே ஆகாசந்தான் அப்புறம் என்ன சொல்கிறோம் மகாகாசம்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம் அப்புறம் மேகமெல்லாம் இருக்கிற ஆகாசத்தை மேகாகாசம்னு சொல்கிறோம் மேகத்துக்குள்ள ஆகாசம் இருக்குது அப்படி சொல்கிறோம் ஒரே மகாகாசந்தான் ஒரு ஆகாசந்தான் அதுக்கு மகாகாசம்னு ஒரு பேர் அப்புறம் மேகாகாசம்னு ஒரு பேர் அப்புறம் கட்டாகாசம்னு ஒரு பேர் அப்புறம் அந்த கடத்துக்குள்ளே இருக்கிற ஜலத்தில் பிரதிபிம்பிக்கிற ஆகாசம் ஜலாகாசம்னு ஒரு பேர் இதெல்லாம் என்னத்துக்கு உதாரணமாக சொல்லுவாருன்னா பிரம்மன் ஈஸ்வரன் அப்புறம் வந்து என்னது கூட்டஸ்தன் ஜீவன் இப்படிலாம் நீ அர்த்தம் சொல்கிறியப்பா இருக்கிறது ஒரு ஆகாசம் தானே என்று கைவல்லிய நவனியத்தில் அதே மாதிரி தான் இங்கே கட்டாக்காஷை இவ உதித்தஹா ஆத்மா வந்து எப்படி ஒரு ஆகாசம் வந்து குடங்களுக்குள்ளே எப்படி பல ஆகாசங்கள் மாதிரி தெரிகிறதோ இது பெரிய குடம் சின்ன குடம் ரொம்ப சின்ன சொப்பு இது நம்ம சொல்கிறோம் ஆனால் உபாதி பேதத்தினால தான் ஆகாச பேதமே வாஸ்தவமாக ஆகாஷத்தில் பேதமில்லை ஆக இந்த ஆகாஷதிஷ்டாந்தத்தை எடுத்துகிட்டுருக்க உதித்திவச்சாத்தை ஜாத்தவுபட்சசங்காத்தை சங்கரவாஷியத்தை படி சொல்கிறேன் நான் ஆத்மா பரோஹி யகாஷவத் சூக்ஷ்மாக நிரவயவ சர்வகதா ஆகாஷவது உக்த ஆத்மாவுக்கு ஆகாஷத்துக்குள்ள சாமியத்தை பார்ப்போம் வேதத்தில் ஒரே ஒரு கருத்து தான் ரொம்ப முக்கியம் அந்த ஆத்மாவிலிருந்து ஆகாஷம் உண்டாயிற்றுன்னு வேதம் சொல்லியிருக்கு ஆகவே நம்ம என்ன பண்ணுறோம் ஆகாஷம் உற்பத்தியானது சாதிகி ஆதியை உடையது அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கிறோம் இதை மறந்துடாங்க ஆகாசத்தை போலன்னு சொல்லியிருக்கு ஆகாஷத்துக்கும் ஆத்மாவுக்கும் நிறைய சாமியம் இருக்குது கீதையிலையும் பார்க்குறோம் எச் சர்வகதம் சௌக்ஷ்மியாத் ஆகாஷம் நோபலிப்பங்க ஆத்மா வந்து அசங்காங்கிறதுக்கு உதாரணம் ஆகாஷத்தில் எந்த பொருளும் ஆகாஷத்தை பாதிக்கிறது இல்லை எதா சர்வத்தம் சௌக்மியாசம் நோபலிப்போ த நோபலிப்பாந்தம் பிரகாஷ்டாந்தம் எல்லாம் க்ஷேத்தேத்த விகத்தில் கடைசியில் வந்தது எதா பிரகாஷ் கிருத்ஸ்னம் லோகமிமம் ரவி க்ஷேத்ரம் க்ஷேத்ரி தசா கிருத்ஸ்னம் பிரகாஷயி பாரத அந்த ஞாபகம் வச்சுங்கோ இங்கே இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த ஆகாஷம் இந்த மகாகாசம் இப்படி அதுக்கு இதுக்கு லட்சணம் சொல்லணும்னு நினச்சேன் ஆத்மாவுக்கும் இதுக்கும் என்ன லக்ஷணம்னா ஆத்மா நிரவயவஹா இது நிறவயவது ஆபாசத்தை வஸ்துதா நிறவயவா ஆத்மா ஏக்கா ஆகாஷ ஆத்மா தேச பரிச்சின்னமோ வஸ்து பரிட்சேதமோ ஆகாஷத்துக்கு கிடையாது ஆத்மாவுக்கும் இப்படி கிடையாது ஏன்னா எல்லா தேசத்திலையும் அதனால தான் அவர் ரொம்ப அழகாக சொன்னார் கைவல்லிய நவநீதத்தில் எவருடைய அருளால் யானை பிரமம் என்பால் கவருடை புவனமெல்லாம் கற்பிதம் என்று சுவரிடை வெளி அந்த வார திருஷ்டாந்தம் ரொம்ப அற்புதமான திருஷ்டாந்தம் சுவரிடை வெளி யான் என் ஸ்வரூப சுபாவமானேன் சுபத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசம் எப்படி இருக்கோ இப்போ பார்க்குறோம் சுவர் இருக்கு சுபத்துக்குள்ள ஆகாசம் இருக்கா இல்லையா புரியறதா இல்லையா இருக்கு அதே மாதிரி நான் எனக்கு உடம்பு இருக்கா இல்லையா உடம்பு இருக்கு மனசு இருக்கா இல்லையா இருக்கு சைத்தன்யம் இருக்கா இல்லையா இருக்கு எப்படி கட்டடத்துக்குள்ள ஆகாசம் இருக்கோ கட்டடத்துக்குள்ளே இல்லை சுவற்றில் சுவற்றுக்குள்ள ஆகாசம் எப்படி இருக்கோ அப்படி இந்த உடம்பு மனசுக்குள்ள ஆத்மா இருக்குது புரிஞ்சுட்டேங்கிறேன் சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப சுபாவமானேன் அவருடைய பதுமபாதம் அனுதினம் பணிகின்றேனே ஆஹா ஆத்மாவுடைய லக்ஷணமும் ஆகாஷத்தோட லக்ஷணத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் ஆத்மா ஏக்கா ஆத்மா பூர்ணகா ஆத்மா சுத்தா ஆத்மா அசங்ககா இந்த லக்ஷணமெல்லாம் நீங்கள் ஆகாஷத்துக்கு போட்டு பாருவோம் ஆகாஷா பூர்ணகா ஆகாஷா ஏக்கா ஆகாஷா அசங்கா இது மாதிரி பல லக்ஷணங்கள் ஆத்மாவுக்கும் ஆகாஷத்துக்கும் சேர்து ஆனால் என்ன சில வித்தியாசம்னா ஆசா ஜட ஆத்மாம் ஜடம் ஆட்டா ஆசியம் ஆத்மா அனாதி ஆகா சாதி ஆகாசம் ஆதியை உடையது ஆகாஷம் அறியப்படுவது ஆகாசம் ஜடமாக இருப்பது ஆகவே ஆத்மாவும் ஆகாசமும் ஒன்றும் கிடையாது ஆக இந்த ஆத்மாவுக்கும் ஆகாசத்துக்கும் உள்ள லக்ஷணங்கள் நினைக்கணும் அதனால் சொன்னார் ஆகாஷவத்து ஆகாசத்தை போல இருக்கிற எக்ஸாம்பிளையே ஆகாசத்தை சொன்னால் ரொம்ப சௌரியன்னு அர்த்தம் ஆகாசத்தை போல ஆத்மா இருக்கிறது வியாபகமாக இருக்கிறது அதனால்தான் தமிழில் அது பேர் இறைவன் பேர் இறைவன் இறைந்திருப்பவன் எங்கும் வியாபித்திருப்பவன் காலத்தையும் தேசத்தையும் வஸ்துக்களையும் வியாபித்திருப்பவன் வியாபி ஆகா ஆகாஷபத்து கட்டாகி இவ கட்டாசைஹி ஜீவைஹி இவ உதிதா பாதி அப்படி படிக்காஷைஹி ஜீவைஹி இவ உதிதா கட்டாகாசம் போன்ற ஜீவர்களால் தோன்றியிருப்பது போல காட்சி அளிக்கிறது கட்டாகாசம் உண்மையிலே உற்பத்தி ஆகலை குடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசம் உற்பத்தி ஆச்சான்னா குடந்தான் உற்பத்தி ஆச்சே தவிர குடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசம் உற்பத்தி ஆகலை அது மாதிரி இந்த இடத்துல ஜீவைகிங்கிறது க்ஷேத்தஜினே போட்டார் கீதையில் கூட க்ரத்தஜம்னு ஏகவச்சனத்தில் தான் இருக்கு க்த்திரங்கிறதுனத்தில் இருக்கு கேடாம் பதஜே நமத்தில் கூட கேத்திராணாம் அப்படின்னா பகுவச்சனம் பதஜேன்னா க்ஷேராணாம் பதிப்போ நம அப்படி இல்லையே க்ஷேத்தாணம் பதஜே நம ஆனால் சங்கராச்சாரியர் க்ஷேத் இவங்கிற அந்த அர்த்தத்தில் இவனு போட்டுருக்கு மமை விடக்கூடாது எல்லாம் எதை சொன்னாலும் கீதை நமக்கு இருக்கு கை கொடுக்கிறது மமை வாம்சோவலோக்கே சனாத்தன இது ஒன்று அபரேஜமி ஜாயத்து ஜீவூதாம் மகாபாஹோ மமை வாம்ச ந தத்சையதே சூரியோ நஷசாங்கோ நபாவக எத்கத்வான் அனிவர்த்தன் தே தத்தாம பரமம்ம இதுக்கு முதல் ஸ்லோகம் அதுக்கப்புறம் மம அம்சா சங்கராச்சாரியர் அம்சா இவ அம்சா அப்படின்னு எழுதுகிறார் அம்சம் மாதிரி அம்சம் இல்லை சரி அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க விசிஷ்டா நம்மளாம் அம்சம் அவன் அம்சின்னு விட்டாங்க சௌரியமாக போச்சு நம்மளாம் அங்கம் அவர் அங்கின்னு அப்போ சம்சாரியாக இருக்கட்டும் அவரே என்ன அம்சிக்கு அம்சத்தில் இருக்கிற ப்ராப்ளம்லாம் அம்சிக்கா அம்சத்துக்கா ஏன் விரலில் புண்ணு இருந்ததுன்னா விரலுக்கா எனக்கா புண்ணு விரலுக்கா எனக்கா சந்தேகமாக இருக்கா உங்களுக்கு வேதாந்தமெல்லாம் எங்கிட்ட சொல்லக்கூடாது விரல புண்ணு இருந்ததுன்னா புண்ணு வந்து எனக்கு புண்ணா விரலுக்கு புண்ணா விரலுக்கு புண்ணுன்னு சொன்னால் ஞானிதான் சந்தேகம் விரலுக்கு புண்ணுன்னு சொன்னால் ஞானிதான் ஏன்னா விரல் என்னோட விரல் அந்த வழியை நான் தான் அனுபவிக்கிறேன் விரலாக அனுபவிக்கிறது விரலே அனுபவிச்சால் எனக்கு எவ்வளோ சௌரியமாக இருக்கும் அதான் ஒரு பெரிய அதிசயமாக தான் இருக்குதெல்லாம் ஒருத்தர் சொன்னார் ஒரு செல்லை ஏதோ போயிடுத்துட்டோம் ஒரு செல் டெட்டாக எடுத்துங்கிறோம் அந்த செல்லுக்கு ஜீவன் இருக்குது டெட்டாக எடுத்துங்குறோம் அந்த இத்தனை செல்லை வச்சுன்னு உள்ளக்குள்ள நாம் வாழ்கிறோம் தான் இருக்குது யோசித்து பார்த்தா இப்போ யாருக்கா ஏதாவது ஒரு உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னால் அது சொல்கிறாங்க பிரெயினில் ஏதோ ஒரு செல்லு தகராறாச்சுன்னா போகிறது என்னெல்லாமும் ஆகிடும் மாண்டிக் பிரச்சனை நமக்கு படித்தாலே ஞாபகம் இருக்காது படித்தாலே ஞாபகம் ஏன்னா நமக்கு ஞாபகம் இருக்காது ஆயினால என்னன்னா அது அதில் எதா ஒன்று போயிடுத்துன்னு வச்சுங்களேன் படித்த க்ளாஸ்லாம் மறந்து போயிடும் அதனால் இருக்கிற போது ஞானத்தை அடைஞ்சு வேண்டியது அவ்வளோதான் கட்டா ஜீவைஹி இவ உதிதா ஆத்மா ஆகாசத்தை போல உதிதா இவதி ட்டாதிவச்சாத்தை ஜாத்தா இவ ஜாத்தா இவ இத பிரிக்கணும் உதிதா இந்த பாஷியத்தை படிக்கிறேன் ட்டாகாசை இவ டட்டாகாசத்துலயா உதிதா உக்தா உதிதாங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் உக்தாங்கிறார் உதிதான தோன்றியிருக்கு அர்த்தம் இல்லை என்று சொல்லப்பட்டது ஹட்டாகாசை இவ உத்தா ஏவ ஆகாசமாக சா ஏவ ஆகாசமாக பர ஆத்மா ஆகாஷத்தை போன்று பர ஆத்மா அதுவா டட்டாகாசை யா காச உதித உற்பத்த உற்பத்தங்கிற அர்த்தம் எடுத்துக்கிறார் ததா பராக ஜீவாத்மபி உத்ன ஆகாசம் எப்படி குடாகாசத்தினால் குடாகாசங்களால் தோற் கருதப்படுகிறதோ அப்படி பரமான பரமாத்மா ஜீவாத்ம ரூபத்தில் தோன்றியிருப்பதாக காணப்படுகிறார் ஜீவாத்மனாம் பரஸ்பத் ஆத்மன உற்பத்தி யா ஸ்ரூயத்தை வேதாந்தேஷு சா மகா காஷாத்து ஹட்டா காஷோத்தி பரமார்த்தமா ஒன்று உற்பத்தி ஆகாசம் வந்து எப்படி குடத்துல வெளிப்படுறதோ அதை போல அப்படி வேதத்தில் எங்கேயாவது ஸ்ருதியில சிருஷ்டி சொல்லியிருந்ததுன்னா அந்த சிருஷ்டி எல்லாம் உபச்சாரத்துக்காக சொல்லப்பட்டது நான் பரமார்த்ததா தஸ் மாதேவ அதான் இந்த ஒரு மந்திரம் இருக்க தத் சிருஷ்டுவா ததேவான் பிராவிஷத்து அதை படைத்தார் இறைவன் படைத்து அதனுள் நுழைந்தார் அப்படிலாம் இருக்க நமக்கு வேத மந்திரம் ஞாபகம் இருந்தால் தான் வரும் இதெல்லாம் தத் சிருஷ்டுவா ததேவ அணுப்ராவிஷத்து அதுவே உள்ள நுழைஞ்சுது நுழைஞ்சுதுன்னா எப்படி நுழைஞ்சது சங்கராச்சாரிய சொல்ல நுழைஞ்சது மாதிரி அவைலபிலிட்டி கண்ணாடியில் சூரியன் பிரதிபிம்பிச்சா கண்ணாடியில் சூரியன் நுழைஞ்சு அர்த்தமானு கேட்குறாரு கண்ணாடியில் சூரியன் பிரதிபிம்பிச்சதுன்னா கண்ணாடியில் நுழைஞ்சதுன்னு அர்த்தம் இல்லை தர்ப்பணே அணுப் பிராவிசத்து அப்படின்னு சொல்லலாமே தர்ப்பணே அனுப்ரா சூரிய தர்ப்பணே அனுப்ராவிசத்து அப்படின்னு சொன்னால் அதில் விளங்குறது வெளிப்படுறதுன்னு அர்த்தம் சொன்னார் ஆதிசங்கர் அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கணும் நாம தஸ் மாதேவ ஆகாஷாது கிட்டாதையா சங்காதா எப்படின்னா கிட்டாத்தை வச்ச சங்காத்தை எப்படி குடத்தில் வந்து ஆகாஷம் வெளிப்படுவது போல காட்சி அளிக்கிறதோ அதுபோல் இந்த உடம்பின் உள்ளே ஆத்மா ஜீவனாக தோன்றுவது போல காட்சி அளிக்கிறது அப்படி சொன்னார் இந்த பூமியிலும் அப்படி சொல்ற பிருத்திவியாதி பூதசங்காந்தாக ஆத்தியாத்மிகாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பிருத்திவியாதி பூத சங்காந்தங்களும் சரி அதெல்லாம் வந்து ஏதோ பூதங்கள் மாறி காட்சி அளிக்கிறது ஆத்தியாத்மிகாஷ்ட காரியகரண லக்ஷனாக நாம பார்க்கிற பாஹ்ய பிரபஞ்சமும் சரி இந்த சரீரமும் சரி ரஜ்ஜு சற்பவத்து விகல்பித்தாக ஜாயந்தே இந்த உடலும் உலகும் கயிற்றில் பாம்பை போன்று வேற்றுமையாக காட்சி அளிக்கின்றன அத்த உச்சத்தை கட்டாதிவச்ச சங்காதை உதிதா இது இன்னும் மேலே சொல்ல எதா மந்த புத்தி பிரதிபிபாத இஷையா ஸ்ருத்தியா ஆத்மனா ஜாதி உச்சியத்தை மந்த புத்திக்காக சொன்னது அந்த ஸ்ருதியெல்லாம்ங்கிற வேதத்தில் வந்து சிருஷ்டி கடவுள் இடத்துலருந்து படைக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கோ உலகமெல்லாம் அதெல்லாம் மந்த புத்தி பிரதிபிபாத ஷ்ரு ஆத்மனா ஜாதி உச்சத்தை ஆத்மாவுக்கு பிறப்ப சொன்னதுக்கு காரணம் என்னென்னா மந்த புத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஜீவா ததா ஜாத்தவு உபகமியமான திருஷ்டாந்த ஆகாஷ்டாஷ்டாந்தமல்ல நிதர்சனம்னா திருஷ்டாந்தம் எக்ஸாம்பிள் அப்படின்னு அர்த்தம் நிதர்சனம் இஸ்இக்குவல் டு திருஷ்டாந்த சங்கராச்சாரியார் நிதர்சனம்ங்கிற வார்த்தைக்கு திருஷ்டாந்தம்னு சொல்கிறார் திருஷ்டாந்தா எச்சா உதித்த ஆகாஷவத் இத்தியாதி அவர் எல்லாத்தையும் சேர்த்து விட்டார் சங்கா தைகிங்கிற வார்த்தையில் சங்கராச்சாரிய எல்லாத்தையும் சேர்த்து விட்டார் இந்த உலகத்தில் நாம் பார்க்குற ஆகாசமும் சொல்கிறேன் ஏன்னா அந்த சங்கா தைகிங்கிறதுக்கு ஆகாஷம் அதுலேயும் சேருது ஏன்னா அது திரும்ப விளக்குறதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு இல்லை எனக்கே நிறைய புரிஞ்சுன்னு சொல்ல வேண்டும் எத்தனை தடவை யோசிச்சாலும் ஒரு ஒரு வியாக்கியானமும் ஒரு ஒரு கோணத்தில் ரொம்ப சொல்லுகிறது அழுத்தமாக எப்படி இந்த சுவர் இருக்குது இது பிருத்திவியாதி சங்காதம் தானே இதில் வந்து மண் இருக்குது இதில் வந்து தண்ணீர் இருக்குது இதை வந்து சுட்டுருக்காங்க செங்கல் எல்லாம் சுட்டுருக்காங்க நெருப்பு எல்லாம் இருக்குது இதுவும் சங்காதம் இந்த பிருத்திவியாதி நம்ம பார்க்கக்கூடிய பாஹ்ய வஸ்துக்கள்லேயும் ஆகாசம் வியாபிச்சிருக்கா இல்லையா வியாபிச்சிருக்கு இந்த சரீரத்திலையும் வியாபிச்சிருக்கா இல்லையா வியாபிச்சிருக்கு குடங்கள்லையும் வியாபிச்சிருக்கா இல்லையா வியாபிச்சு அது பிருவியாதி சங்காந்தம் தானே குடத்துக்குள்ளே வியாபிச்சிருக்கிறது மண்ணையும் வியாபிச்சிருக்கு அப்படி எடுத்துக்கணும் மண்ணையும் வியாபிச்சிருக்கு குடத்துக்குள்ளேயும் இருக்கு குடத்துக்கு வெளியே இருக்கு அதனால தான் சங்கராச்சார ச பாஹ்யாபியரோ ஹியஜாங்கிற வார்த்தையை மந்திரம் இருக்கு திவ்யோ ஹியமூர்த்த புருஷ சபாஹ்யாபியந்தரோ ஹஜ அப்ராணோ எவ்வளவு அகத்திலும் அந்த வார்த்தை அங்கே இருக்கு ச பாஹ்யாஜம் பிரம்ம அப்படிதான் ஆரம்பிக்கிறார் ரெண்டாவது கார்கையை தொடங்குற போதே இதில் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் பாஷ்யம் வச்சுருந்தீங்கன்னா தெரியும் ச பாஷ்யாபியந்தர மஜம் ஆத்மானம் பிரதிபத்துவசக்னுவன்னு அவித்யாதீனத்துவம் ஆத்மானம் அப்படிதான் ஆரம்பிக்கிறார் நான் பாஷ்யத்தை சொல்லணும்னு நான் பிளான் பண்ணலை சில சமயம் சொல்ல வேண்டி வருது நான் எல்லாத்துலேயும் பாஷ்யத்தை சொல்லுறதுக்கு பாஷ்ய கிளாஸ் இல்லுது இருந்தாலும் அதை சிலதெல்லாம் விளக்கத்துக்காக சொல்ல வேண்டியிருக்கு மிடாதி வச்ச சங்காத்தை ஏதன் நிதர்சனம் இது ரொம்ப விளங்குறது அப்பாங்கிற ஆக இதுலருந்து என்ன சொல்கிறார் உண்மையிலேயே அது பிறக்கலை பிறப்பது போன்று காட்சி அளிக்கிறதுங்கிறதுக்கு திருஷ்டாந்தம் ஆத்மா உலகமாகவும் உயிர்களாகவும் காட்சி அளிக்கிறது உண்மையில் ஆத்மா உலகமாகவும் இல்லை உயிர்களாகவும் இல்லை என்பதற்கு இது எக்ஸாம்பிள் அடுத்தது இங்கிருந்து ஆரம்பிச்சு பார்த்துங்க ஜீவத்வ जीवन ஜேதீத் இதெல்லாம் நஷேதம் பண்ணப்படுகிறது படிக்கலாம் பிரலீனு जीवा சம்பிரீவாத்மன गटा गटा आकाशे ஜீவி ஆத் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுடுவது டட்டாதிஷு பிரலீனு குடங்கள் அழிந்துவிட்டான் கட்ட ஆகாஷாதயா யசா கடத்தில் இருக்கிற ஆகாஷங்கள்லாம் எப்படி அந்த மகாகாஷத்திலேயே எப்பவும் ஒடுங்கி आकाशे ஆகாஷே சம்பிரலீயந்தே எசா ஆகாஷே சம்பிரலீயந்தே தத்வத் ஜீவாக இஹ ஆத்மனி அப்படியே ஜீவர்களும் இங்கே ஆத்மாவில் இங்கே என்ன சொல்கிறார் கட்டம் இஸ்ஈக்வல் போட்டு வச்சு கட்டம் இப்படி போட்டால் தான் நமக்கு சிலதெல்லாம் புரியும் ஹட்டம் ஈஸ் ஈக்வல் டு காரியகரணசங்காத்தரீரம் காரியகரணசங்காத்த ரூபரீரம் காரியகரணம்னா காரியம்னா உடம்பு ஸ்தூலசரீரம் கரணம்னு சொன்னால் சூக்மசரீரம் ரெண்டும் சேர்ந்துதான் காரியகரணசங்காத்தம் ஹட்டம் ஈஸ்இக்வல் டு காரியகரணசங்காத்தம் ஜீவகா ஈஸ் இக்குவல் இல்லாட்டி போடல ஹட்டாஷா ஈஸ் ஈக்வல் டு ஜீவா டட்டாஷாக போயிட்டு போட்டு ஈஸ் ஈக்வல் டு ஜீவாக நஜமாவா ஆகாஷாக பகுவச்சனமாக சொல்ல முடியுமா ஆகாஷா ஆகாஷோ ஆகாஷாக சொல்ல முடியுமா ஏன்னா அப்ஷப்தம் எல்லாம் நித்தியம் பகுவட்சனம்னு சொல்கிறோம் ஆகாஷப்தம் எப்படின்னு தெரியல போயிட்டு போட்டு அதெல்லாம் அப்புறம் பாப்போம். இது கிராமர் பாயிண்ட் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வோமபத்யாப்த தேகாஜ தஷிணா மூர்த்தஜே நமஹாம் ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாருன்றும் காணேன்